வணக்கம் நேயர்களே ஒலிபரப்பு இன்றைய நிகழ்ச்சி எங்கிருந்து வருதுன்னு ஆவலா இருக்கீங்க அப்படித்தான இன்றைக்கு மெல்போர்னில் ஒவை தமிழ் பள்ளியில் படிக்கும் குழந்தைங்க நம்மளுக்காக குரல் கொடுக்க வர்றாங்க நிகழ்ச்சிக்கு போகலாமா வணக்கம்மா உங்க பேர் என்ன சேஷ்னிங்களா நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க இப்போ ஆஸ்திரேலியால இருக்கீங்க அங்க எந்த மாநிலத்துல இருக்கீங்க மெல்பர்ன்ல இருக்கீங்களா சரி நீங்க அங்க தமிழ் படிக்கிறீங்களா நீங்க உங்க தமிழ் பள்ளிக்கோட பேர் என்ன மிழ் பள்ளிங்களா சரி அங்கிருந்து நாம இப்போ குரல் கேட்க போறோம் மெல்போர்ன்ல இருந்து நீங்க பேச போறீங்க எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க ஏறுமையில் பாட்டு பாட போறீங்களா சரி பாடுங்க நாங்க கேக்குறோம் ஏறிமுகமு ஈசனு மொழி தீசு முகமுண்டு கூறுமடியாக வினி தீர்க்கும் முகமுண்டு குண்டுருவரை வாங்கி நின்ற முகமுண்டு மாறபட சூழல வைத்த முகம் வேண்டும் ஆடி அரு நாக நம வந்த பெருமானே நன்றிமா உங்களுடைய தமிழ் அவ்வளோ தெளிவா ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு எத்தனை வயசாகுது ஆறு வயசு ஆகுதா எவ்வளவு அழகா பாடி காமிச்சிருக்கீங்க உங்களுடைய சஷ்டி நம்மளுக்கு ஏறுமையில் பாட்டு ரொம்ப அழகா பாடி காமிச்சாங்க இப்போ அடுத்த குழந்த நம்மளுக்காக என்ன சொல்றாங்கன்னு கேப்போமா உங்க பேர் என்ன பிரணாமா உங்க பேரு சரி உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது ஆகுதா உங்களுக்கு நீங்க எந்த தமிழ் பள்ளியில படிக்கிறீங்க அவை தமிழ் பள்ளியில நீங்க படிக்கிறீங்க அவளுக்கு ஆசிரியர் பெயர் என்ன சுமத்ரா உங்களுடைய ஆசிரியர் பெயரா சரி நீங்க எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க நன்றி விட்டே என்று சொன்னு சொன்னேன் ஒருமணி நஞ்சு ரொம்ப அழகா சொல்லிட்டீங்களே உங்களுக்கு இந்த பாட்டு யாரு சொல்லி கொடுத்தாங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்களா ரொம்ப அழகா சொல்லி கொடுத்திருக்காங்க உங்க அம்மாவுக்கும் ஒரு பெரிய நன்றி அழகா குழந்தைக்கு ஆனா சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படித்தான ரொம்ப நன்றி பிரணாப் பிரணவ் நமக்காக ரொம்ப அழகா ஆனா அவனா சொன்னாங்க இல்லீங்களா அந்த குழந்தையோட பேச்சு கேக்கும் பொழுதே இப்போ நம்ம அடுத்த குழந்தையோட குரல கேப்போமா உங்க பேர் என்ன ரோஹித் ரோஹித்துக்கு எத்தனை வயசு வயசாக ஒன்பது வயசாக போகுதா நீங்களும் அவை தமிழ் பள்ளியில படிக்கிறீங்க அப்படிதான அங்க எத்தனாவது வகுப்பு படிக்கிறீங்க அரும்புனா முதல் ஆரம்ப அது அப்படிதானே சரி சரி நீங்க எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க நாங்க கேக்குறோம் தோத்தின் மெய் எது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி அம்மா எங்கேது பசு அந்த ஓரது கன்று குட்டி தோத்தத்து பசு அங்கே துள்ளி குதிக்கிறது கன்று குட்டி பசு பாலி நன்றாய் புதிக்குது கன்று குட்டி தோற்றத்துமை வெள்ள பசு அந்த துள்ளி குதிக்கது கன்று குட்டி தொள்ளி குதிக்கது கன்று குட்டி ரொம்ப நல்ல பாடுனீங்கம்மா உங்களுக்கு இந்த பாட்டு யார் சொல்லி கொடுத்தாங்க யார் சரி கண்ணுக்குட்டி கண்ணுக்கு அப்புறம் பால் பத்தி சொன்னீங்க பசு என்ன குடுக்குது பால் குடுக்குது பால்னா என்னது அப்பாடியோ நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்க பாட்டும் பாடி அதனுடைய அர்த்தமும் ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க ரொம்ப நன்றி ரோஹித் நன்றிமா ரோஹித் ரொம்ப வித்தியாசமான பாடல் இன்னைக்கு நம்மளுக்கு பாடி காமிச்சாங்க பசு பாடல் ரொம்ப அழகா இருந்ததுல அந்த குட்டி பாடும் பொழுதும் கூட இப்பொழுது அடுத்த குழந்தை என்ன சொல்றாங்கன்னு கேப்போமா வணக்கம்மா உங்க பேர் என்ன எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க பாட்டு பாட போறீங்களா உங்களுக்கு எத்தனை வயசு பத்து வயசு நீங்களும் எங்கை தமிழ் பள்ளியில படிக்கிறீங்க அப்படிதான அங்க எத்தனாவது வகுப்பு படிக்கிறீங்க ரெண்டாம் வகுப்பு படிக்கிறீங்களா பாடிய பெரிய பயனா இருக்கிறீங்க போலருக்கு அப்படிதான சரி எங்களுக்காக பாடிக்காம நாங்க சொல்லி தந்த மொழி தாளாத்தில் பாதி எங்கருக்குடியா இனிய தமிழ்மொழி மெடியா இனிய தமிழ் மொழி எங்கள் ஆத தமிழ் தாய்மொழி நன்றி வணக்கம் நன்றிமா ரொம்ப நல்லா சொன்னீங்க நீங்க ரொம்ப அழகா பாடி காமிச்சிங்க லோகாதி ராமன் இதுல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னதுன்னு சொல்ல முடியுமா இந்த பாட்டுல தாய்மொழி நம்மளோட தாய்மொழி என்னது தமிழ் உங்களுக்கு எப்படி இருக்கும் எல்லார்கூட நல்லா இருக்குமா நீங்க ஊர்ல எல்லாம் போகும்போது தமிழ்ல பேசுவீங்க அப்படிதான சரி அப்ப எல்லாருமே நம்மளுக்கு நிறைய தோழமையோட இருக்கிற மாதிரி ஒரு நினைப்பு வரும் அப்படிதான எல்லாரு கூடயும் தமிழ்ல பேசும்பொழுது நல்லது லோகாதி ராமன் ரொம்ப அழகா எங்களுக்காக பாடி காமிச்சிங்க ரொம்ப வித்தியாசமான ஒரு பாடலாவும் இருந்தது கேட்பதற்கு இது உங்களுக்கு யாரு சொல்லி கொடுத்தாங்க டீச்சர் பேர் என்ன சத்யபிரியா சத்யபிரியா டீச்சர் சொல்லிக் கொடுத்தாங்களா டீச்சருக்கு நல்ல ஒரு பாராட்டு ஒரு நல்ல கைத்தட்டல் ரொம்ப அழகா உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்காங்க நன்றிமா நன்றிமா ாமன் தாய்மொழியை பற்றி ரொம்ப அழகான ஒரு வித்தியாசமான பாடல் இன்னைக்கு அவர்களுக்கு எமது மிகுந்த பாராட்டுக்கள் இப்போ அடுத்த குழந்தை நம்மளுக்காக என்ன சொல்ல வராங்கன்னு கேப்போமா வணக்கம்மா உங்க பேர் என்ன சரி உங்க பேரு விவா உங்களுக்கு எத்தனை வயசாகுது ஏழு வயசாகுதா நீங்க அவை தமிழ் பள்ளியில எந்த வகுப்பு படிக்கிறீங்க நீங்க இரண்டாம் வகுப்பு படிக்கிறீங்க பாடியோ எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க நீங்க திருக்குறள் சொல்ல போறீங்களா சரி சொல்லுங்க கேக்கலாம் நன்றிமா இதுல உங்களுக்கு எந்த குரல் ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க இதுல உங்களுக்கு அர்த்தம் சொல்லிகொடுத்திருப்பாங்க அப்படிதானே முகநகன் அது பத்தி அதுனா என்ன அப்படின்னா என்ன சரி முகத்தை பார்த்து உடனே ஒரு சிரிப்பு இது எல்லாமே இருக்கும் ஆனா பின்னாடி போய் சில பேர் எல்லாம் ஏதாவது புறணைய சொல்லிட்டு அப்படிதானே அது இல்லாம நம்மளுடைய நட்புறவு எப்படி இருக்கணும்னா நம்மளுடைய நெஞ்சம் முழுவதும் நிறைந்ததாக உண்மையான நட்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு எங்க அவங்க தப்பு செய்தாலும் நம்ம அதை கரெக்டா நம்ம அவங்கள வந்து திருத்தி விடணும் இல்லைன்னா அவங்க சரியா செய்தாலும் சரியா செய்தாங்கன்னு நம்மளுடைய நெஞ்சம் நிறைந்த ஒரு வாழ்த்துகளோடு நம்ம இருக்கணும்னு அது வந்து ஒரு நட்புறவே கிடையாது நட்புக்கு இலக்கணம் கிடையாது அப்படின்றது வள்ளுவரனுடைய வாக்கு ரொம்ப நன்றி விவா நீங்க திருக்குறள் ரொம்ப அழகா சொல்லி காமிச்சீங்க இது உங்களுக்கு யாரும் சொல்லி கொடுத்தாங்க ியா சி பிரியா டீச்சர் அந்த சக்தி பிரியா டீச்சர் பயங்கர ஹீரோயினாதான் இருக்கணும் நினைக்கிறாங்க ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் என் குரல் நிகழ்ச்சி இன்றைக்கு மெல்பர்னின் ஒவை தமிழ் பள்ளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நேர்களை சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு வாங்க நேயர்களே நாம இப்போ அவ்வை தமிழ் பள்ளி குழந்தைகளின் குரல்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்க போகிறோம் விவா நமக்கு ரொம்ப காமிச்சாங்க இப்போதைக்கு முழுமையா அர்த்தம் தரலனாலும் இன்னைக்கு நம்மளையும் சில நேரம் அதை சிந்திக்க வச்சிருக்காங்க நட்பு என்றால் என்ன அன்பு என்றால் என்ன அப்படின்னு திருக்குறள் சொன்னதை வச்சு நம்மளையும் சிந்திக்க வச்சிருக்கிறாங்க இப்போ நம்ம அடுத்த குழந்தையோட குரலை கேட்கலாம் உங்க பேர் என்னமா உங்களுக்கு எத்தனை தேஜஸ்க்கு எட்டு வயசு ஆகுது குழந்தைக்கு மூன்றாம் வகுப்பு படிக்கிறீங்க திருப்பாவை நீங்க பாடி காமிக்க போறீங்க அப்படிதானே எங்க பாடுங்க கேக்குறோம் மார்கிங்கள் கோபன் குமரன் ஏராம் கான்னி சங்கன் கதில் மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே படை தருவான் பாலோ புகழப்படிந்தே லோடம்பா வாய் வயத்த வாழ்ும் நாற்கொட்டியோம் செய்ய செய்யோம் திக் குழலை சென்றோம் ஐயமும் பிச்சையும் ஆண்டனையும் காய்காட்டி பொ வந்து கண் படப்ப தேங்காரே புக்கிருந்த சீத்தமலை பற்றி வாங்க குளம் நிறைக்கும் வல்லற் பெண் பசுக்கள் நீங்க அது செல்வம் நிறைந்தேலோ ரம்பா வாய் ரொம்ப நல்லா சொல்லி காமிச்சிங்க இது திருப்பாவை யார் பாடினது தெரியுமா ஆண்டாள் பாடியிருக்கிறாங்க அவங்க எந்த ஊர்ல அவங்களுடைய கோயில் இருக்கு தெரியுமா அவங்களுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அவங்களுடைய கோவில் இருக்குது அந்த கோவில் கோபுரம் தான் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய அரசு முத்திரையாக அததான் வச்சிருக்கிறாங்க ஆண்டாள் கோயிலினுடைய அந்த கோபுரம் தான் நம்ம எல்லா இடத்துலயுமே பார்க்கலாம் அப்படி ஒரு பெருமை வாய்ந்த ஆண்டாளுடைய திருப்பாவை நீங்க எங்களுக்காக இன்னைக்கு ரொம்ப நல்லா பாடி இது உங்களுக்கு சொல்லி கொடுத்தது யாருமா உங்க தாத்தா சொல்லிகொடுத்தாங்களா சரி அப்ப எங்க இங்க இருக்காங்களா மெல்பர்ன்லயே உங்க தாத்தா இருக்காங்களா உங்க வீட்டுல இல்ல இண்டியால இருக்காங்களா இந்தியாலுஜம் ராமானுஜம் தாத்தா பேரு அப்படியோ தாத்தா எவ்வளோ அழகா இருக்கிற இந்த சின்ன குறுகிய நேரத்துல நீங்க அங்க இருக்கிற நேரத்துல இவ்வளோ பெரிய பாட்டு ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படித்தானே உங்களுடைய நேரத்தை ரொம்ப பயனுள்ளதா அவங்க ஆக்கி கொடுத்திருக்காங்க உங்க தாத்தாவுக்கு எங்களுடைய மிக பெரும் பாராட்டுகள் நன்றிமா தேஜஸ் திருப்பாவை அவ்வளவு நல்ல ரொம்ப நீளமான பாடலாக ரொம்ப சரியாக நம்மளுக்கு பாடி காமிச்சாங்க அதை கேக்கும் பொழுதே நம்ம ஆழமா பதிச்சு வச்சோம்னா இந்த வயசுலயே அவங்க சீக்கிரம் நவங்க கண்டிப்பா அத உள்வாங்கொண்டு நமக்கும் எவ்வளவு அழகா சொல்லி காமிக்கிறாங்க பாத்தீங்களா உங்க பேர் என்னமா ஹர்சல் உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது பன்னெண்டு வயசாகுது நீங்க எந்த வகுப்பு படிக்கிறீங்க ஒவை தமிழ் பள்ளியில மொட்டு அரும்பு மொட்டு அப்படியோ வித்தியாசமா இருக்குது உங்களுடைய அந்த வகுப்பினுடைய தரம் கேக்கும் நீங்க எங்களுக்காக என்ன போறீங்க அதற்கு தகன் குரல் மூன்று சரிம்மா ரொம்ப நல்ல குரல் சொன்னீங்க இதனுடைய குரல்ல ஏதாவது ஒரு குரல் நீங்க எங்களுக்கு அர்த்தம் சொல்ல முடியுமா இல்லையா உங்களுக்கு பிடிச்ச குரல் எதுவா இருந்துச்சு சொல்ல முடியுமா முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கின்றது பாடியோ கலக்குறீங்க போங்க ரொம்ப நல்லா சொல்றீங்க நீங்க உண்மையிலேயே உங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்களுக்கு மிக பாராட்டுகள் இது யாரு சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு நமக்காக திருக்குறள் சொல்லி காமிச்சாங்க இப்போ அடுத்த குழந்தையோட குரலை கேப்போமா உங்க பேர் என்னமா அத்விக்கு எத்தனை வயசு ஆகுது பதினொன்னு பதினோரு வயசாக நீங்க தமிழ் பள்ளியில என்ன படிக்கிறீங்க அப்படியா உண்மையிலே இன்றைக்கு தேதிக்கு ரொம்ப தேவையானதுதான் சொல்லிக்காம பத்து ஆஸ்திரேலியன் வழக்கு சொற்களை தமிழாக்கும் செய்ய போகின்றேன் என்றால் நல்ல மதியடி என்பதில்லை என்று பொருள் மேட் என்றால் நண்பன் என்று பொருள் குட் ஒன்யா என்றால் நல்ல வெங்காயம் என்பதில்லை nalla kaadiyum seidirgal endra porul this avo endral in the arum nenbathilai and indral madiy madiyathirkku endra porul great azhi endral nall arci enbadilay siran sirand australian endra porul how you are going என்றால் நீங்கள் எதில் செல்கிறீர்கள் என்பதில்லை நீங்கள் எப்படி இருக்கீர்கள் என்ற பொருள் மைஷ் என்றால் என் சத்தம் என்பதில்லை என்பதில்லை என்றைய செல் செலவுகள் என்னது என்ற பொருள் உப் உ என்றால் நாயின் ஊழல் ஊழல் சத்தம் என்பதில்லை வெகு தொலைவில் உள்ள இடம் என்று பொருள் என்றால் நண்பர்களுக்கு நண்பர்களுக்கான நம்ம ஊடு தழுப்படி தலுகை மாதிரி கிரைக் என்றால் ஆசிரிய ஆசிரிய படுதல் என்று பொ துரோ பாபி என்றார் பாபி பொம்மையை எடிதல் என்பதில்லை நமது ஊர் விறகு அடி அடிப்பு அடுப்பு சமையல் சமையல் இங்கு பார்பிக்கு என்று பொருள் அதில் வெளி இடத்தில் இறைச்சி சமைப்பது என்று பொருள் வணக்கம் நன்றி ரொம்ப நல்ல வித்தியாசமான ஒரு நிகழ்வா தயாரிச்சு கொடுத்துருக்கீங்க இது உங்களுக்கு யாரு சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு உண்மையிலே இன்றைக்கு தேதிக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் இது இந்தியால இருந்தோ மத்த வேற நாடுகள்ல இருந்தோ கூட ஆங்கிலம் தெரியாதவங்களுக்கு தமிழ் மட்டுமே கேக்கிறவங்களுக்கும் கூட இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்மா ரொம்ப நன்றி உங்களுடைய இந்த நிகழ்வு ரொம்ப நல்லா இருந்தது உங்களுடைய பேச்சும் ரொம்ப நல்லா இருந்தது நன்றிமா ஆங்கில சொற்களையும் அதை எப்படி தமிழில் அர்த்தம் கொள்ள வேண்டும் அப்படின்றதையும் ரொம்ப நகைச்சுவையோட ரொம்ப நல்லா சொல்லிக் காமிச்சாங்க இன்றைக்கு தேதிக்கு நமக்கு எல்லோருக்குமே தேவையான ஒரு அர்த்தமுள்ள பேச்சாகவும் இருந்தது அப்படித்தானே இப்போ நம்ம அடுத்த குழந்தையோட குரலை கேப்போமா உங்க பேர் என்னமா அனுஷ்கா உங்களுக்கு எத்தனை வயசாகுது அனுஷ்கா எட்டு வயது ஆகுது நீங்க அவை தமிழ் பள்ளியில எந்த வகுப்பு படிக்கிறீங்க கேக்குறோம் நாங்க மாலை இரவு பொருள்படும்படி நூலைப்படி சங்க முறைப்படி நூலைப்படி கற்பவை கற்கும்படி வல்லுவர் சொன்னபடி கர்க்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர் வாழ்வு எப்படி நூலைப்படி சங்க நூலைப்படி முறைப்படி நூலைப்படி நன்றி வணக்கம்மா ரொம்ப நல்லா சொல்லி இருக்கீங்க நீங்க படிப்பீங்களா ஏதாவது புத்தகம் ஏதாவது வாசிப்பீங்களா என்ன மாதிரி புத்தகம் படிப்பீங்க கதை புத்தகம் எல்லாம் படிப்பீங்களா வாசிப்பு திறன் உள்ளவங்க வாழ்க்கையில் ரொம்ப நல்ல முன்னேறுவாங்க அந்த திறமையை வளர்த்துக் மிக நல்லது அப்படின்றது தான் முன்னேறியவர்கள் அனைவருமே சொல்லும் ஒரே கூற்றாக இருக்குது நீங்களும் இந்த அறிவுரையை எல்லாருக்குமே சொல்லியிருக்கிறீங்க நாங்களும் அதை பின்பற்றுகிறோம் தமிழ் பேசுவீங்களா அப்படியா சரி சரி வேற யாரு நீங்க தமிழ் பேசுவீங்க வீட்டில பேசுவீங்க அப்புறம் எல்லா ஊரு உங்களுக்கு போனீங்கன்னா தமிழ்ல நல்லா பேசுவீங்க அப்படிதான அங்க யாருக்கா உங்களுக்கு உறவுகள் எல்லாருமே அங்க இருக்காங்க அங்க எல்லாம் குட்டி குட்டி குழந்தைங்க விளையாடும் போது தமிழ் பேசும்போது நம்ம அவங்க கிட்ட நிறைய பேசி ரொம்ப சந்தோஷமா நம்மளுடைய நேரத்தை கழிப்போம் அப்படித்தான ரொம்ப நல்லதுமா நீங்க பேசுறது கேக்கும் ரொம்ப இனிமையா ரொம்ப அழகா இருக்குது எந்த புதுவை உங்களுக்கு நீங்க அங்க பாரதிதாச நினைவேல்லாம் பார்த்திருக்கீங்களா அப்படியா உங்க வீட்டு கிட்ட க இருக்குதுங்களா சரி அங்க நீங்க என்ன பாத்திருக்கீங்க அந்த நினைவேள்ள உங்களுக்கு அங்க பிடிச்சது என்னது நீங்க பாரதிதாசன் நினைவில்லத்தை பார்த்திருக்கிறேன்னு சொல்லும்பொழுதே ரொம்ப சந்தோஷமா இருக்குது உண்மையிலே அடுத்த தலைமுறைக்கு நம்மளுடைய தமிழ் கொண்டு போகணும்னா உங்களுடைய இந்த சின்ன சின்ன ஆர்வம் மூலமாக தான் கண்டிப்பாக கொண்டு போக முடியும் கேட்கவே மிக சந்தோஷமா நீங்க அதுவும் வீட்டில் தமிழ் பேசுவேன் ஊர்ல போனா நல்லா தமிழ் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும் உங்களுடைய தோழமையும் புரியுது தமிழனுடைய முக்கியத்துவமும் ரொம்ப நல்லா புரியுது நன்றி அனுஷ்கா அனுஷ்கான் நம்மளுக்காக பாரதிதாசன் கவிதையை வித்தியாச வித்தியாசமா சொல்லி காமிச்சு இன்றைக்கு இந்த எண் குரல் நிகழ்வை ரொம்ப அசத்தி இருக்காங்க இப்போ நம்ம அதனுடைய தலைமை ஆசிரியர் அவர்களிடம் பேசுவோம் வணக்கம் பொன்னரசு நீங்க வைத்திருக்கும் பள்ளியின் பெயர் சொல்லுங்களேன் பள்ளியின் நோக்கம் சொல்லுங்க நான் மட்டும் இல்லையா இயக்குநர்கள் நாங்க ஐந்து இயக்குநர்கள் வந்து சேர்ந்து இருக்கோம் அந்த இயக்குநர்கள் அருகான கேள்வி கேட்டீங்க அதாவது என்னன்னா நம்மளுடைய நம்ம தமிழ பத்தி நம்ம பேசுறோம் தமிழை பத்தி படிக்கிறோம் நம்ம தமிழ் கலை நிகழ்ச்சிகளை நடத்துக்கிறோம் நம்மளுடைய தலைமுறையிலே தலைமுறையை நம்ம பேச வைக்கிறோம் வாழ்க்கைக்கு அதனால வந்து நம்மளுடைய இளைய தலைமுறைகளுக்கு நம்ம தமிழை கொண்டு கொண்டு சேர்த்தால்தான் நம்மளுடைய தமிழ் வாழும் அது வந்து நான் ரொம்ப எளிமையான விடைகளையும் சொல்லுவேன் நம்ம வந்து மூன்று தலைமுறை தமிழ் பேச வைத்தா நூத்தி இருபது வருடம் நம்ம தமிழை வாழ வைக்கிறோம் அதுமில்லாம வந்து புலம்பெயர்ந்து இங்க வந்து இங்க ஒரு வெளிநாட்டில் இருக்கிறப்ப இந்த பிள்ளைகளுக்கு தமிழ் மொழியினுடைய சிறப்பும் தமிழ் மொழியினுடைய பெருமையும் தமிழ் பண்பாட்டினுடைய பெருமையும் அவங்களுக்கு தெரியப்படுத்துறது நம்முடைய நோக்கம் அவங்க பெரிய பிள்ளையாயே அதை கடைபிடிக்கிறாங்களோ இல்லையோ கடமை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வது அந்த பணியை மிக சிறப்பாக செவ்வனே நீங்க செய்றீங்க அதுலயே அந்த குழந்தைங்களுடைய வகுப்பு தரம் வந்து அரும்பு மொட்டு அப்படின்னு கேக்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருந்தது இதுவரை நான் எந்த தமிழ் பள்ளியிலயுமே கேட்டதும் இல்லை ரொம்ப நல்ல ஒரு சிந்தனை உங்க கிட்ட இருந்து அதுவும் நீங்க எல்லாரும் ஒரு ஒத்த சிந்தனையோடு இந்த தமிழை வளர்ப்பதற்காக குழந்தைகளுக்கும் ரொம்ப நல்ல தமிழ் சொல்லிக் கொடுக்கிற இந்த விஷயம் ரொம்ப பாராட்டத்தக்கது ஒவை தமிழ் பள்ளி பேராசிரியர் அந்த இயக்குநர்கள் அனைவருக்குமாக எங்களுடைய ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் பாராட்டுகளும் அன்பும் வாழ்த்துகளும் ரொம்ப நன்றிங்க ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனம் வழங்கும் என் குரல் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவுக்கு வந்துவிட்டோம் ரொம்ப கவலையா இருக்கா ஒவ்வொரு வாரமும் புது புது பாட்டுக்காக உங்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் அல்லது நீங்கள் ஒரு பள்ளியின் ஆசிரியையாக இருந்தாலும் உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் தயார்படுத்த முடியுமென்றால் தயார்படுத்திவிட்டு எங்களை அணுகுங்கள் பூஜ்யம் மீண்டும் கூறுகிறேன் அப்படி ஒரு பதிவாக இணையதளத்திலும் நாங்கள் இதை ஏற்றி வைக்கிறோம் நீங்களும் கூகுளில் என் குரல் என்று ஒரு சிறு தேடுதல் கொடுத்தால் போதும் உங்களுக்கு நிகழ்ச்சி எப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கலாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது அடுத்த வாரம் சந்திக்கலாம் நேர்களே நன்றி வணக்கம்